சித்திரங்கள் வாசமாக இல்லை வாசம் அந்த படம் வந்து ஷோ போட்டவளோ வண்ணான பிரம்சர் ஒன்று அந்த நான் தான் இரண்டு தோல்ட்டுகின்றன என் நிச்சயம் இரண்டாவது முறை அந்த சிசியன் வந்ததாக சொல்லப்படுது சொல்ற எத்தனை வடிவங்கள் தோற்றினாலும் கூட அதெல்லாம் பிரம்மத்துக்கு அடிமையாக இல்லை பிரம்மத்து இடத்துல வெறும் கருத்துக்கள் தான் வாசமாக கிடையாது அதனால் ரெண்டு அத்தியாயம்னு சொல்லாது தான் ரெண்டுன்னு சொன்னாக்க ஒரு தோற்றம் உண்டு வாசம் இல்லை அதனால ரெண்டு இல்லை என்று சொல்லு மித்தை ஒரு சத்தியம் மித்தியாத்தி எப்படி வந்தது விஷாலம் பண்ணி தான் வந்தது சுருதி பிரமாணம் குரு வாக்கிய உபதேச உபதேசம் இவனுடைய விசாரம் இதுதான் பொண்ணாக தான் வரும் சுருதிருப்தி அனுபவம் மற்ற எந்த ச மதங்களும் சுருதிருத்தி அனுபவம் சொல்றதே இல்லை சுருதி பெருமாணம் யுக்திபெருமானம் அனுபவபெருமானு கிடைக்க முடியாது அத்வைத ஒன்று அனுபவப்வானம் கொடுக்கும் ஏன்னா தன்னுடைய உண்மை சுரூபத்தை அது காட்டக்கூடியது அத்வைத ஒன்று தான் அதெல்லாம் வாத மதிஷ்ட சொல்றதே இல்லை ஏன் சொல்ல கற்போ அத்தனையும் தள்ளத்தக்கது அத்தனையும் கொள்ளத்தக்கது அதிர்ஷ்டம் கொள்ளத்தக்கது பாகத்திய அலட்சியால அதிஷானம் சத்தியம் என்றும் ஆரோக்கியம் அத்தனையும் போய் தான் அத்தனையும் போய் தானே ஆனந்த வடிவு நான் என்ன என்பதை இந்த பாட்டில் அப்படி சொல்லி அனுபவம் வந்ததாக எங்கள் சொல்லி அந்த முற்றிலும் அந்த அஞ்ஞானம் அஞ்ஞான காரியமாகி பிரபஞ்சத்திலே இருக்கிற அபிமானத்தை நாசம் செய்யுங்கள் குத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க உலகாகி உயிராகி உணர்வாகி ஒரு பொருளே உலங்காமை கண்டாயே சுமேலோ சும்முலக்காய் ஒரு வஸ்துவே ஜத்தாக விளங்கியும் தான் விளங்காமல் இருக்கும் எனல் இதன் பொருள் உலக ஆகி உயிராகி ஜகத்தாகவும் ஜீவர்களாகவும் உணர்வு ஆகி அறிவாகிய பரமேஸ்வரன் ஆகவும் போட்டுக்கணும் பரமாத்மா இல்லை பரச போட்டுக்கணும் ஏன்னா ஜெயஜீவ பரமன் சொன்னும்போது எங்கள் ஈஸ்வரன் குறிக்கும் ஒரு பொருளே துளங்காமை ஏகமாகிய பிரம்மஸ்துவே இப்போதான் பிரம்மசு வஸ்து முப்பொருளாக இருந்தும் அப்படி விளங்காமல் இருப்பதை கண்டாகியே கண்டறிந்தீர்களா அக்காய் சுமேலோ சும் அக்கச்சி சுமையிலோ சும் என்று குத்துவமாக அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டில் விவரத்துவமாக தானே சொல்கிறேன் அதாவது தன் தென்மை கெடாமல் வெற்றி சுருவமாக தோற்றுவதோ அது வருத்தம்னு தன் தன்மை கெட்டு வேற்று தருமா தோற்றுவது பரிணாமம் பேர் பரணாமம் என்ன சொன்னால் பால் தேராதல் தன்மை கெட்டு போச்சு பழுதிரும் பாம்பு அந்த பழுதியை கடாமலேயே பாம்பை தோற்றுறது இதான் யோருத்தோபாக பேர் வேதத்து இதற்று அது ரெண்டுக்கும் சேரும் தொன்னு வச்சுக்கலாம் பரிணாமுன்னு சேரும் அது இடத்துல நோக்கி வச்சுக்கலாம் தங்கமே தான் நகையா தோற்று மண்ணே தான் கடமா தோற்றுறது பாம்பே தான் பழுதி பழுதியா தோற்றுறது அப்படி பிரபமே தான் பிரம்ம தோற்று காலத்தில் காலத்தில் பிரம்மையா தோற்றும் அதனால்தான் இந்த ஏகமாய் ஏகமாகிய பிரமஸ்துவே முப்பொருளா இருந்தும் ஜெயஜீவரமாக இருந்தும் கூட அப்படி விளங்காமல் இருப்பதை கண்டறிந்தீர்களா கண்டோம் அர்த்தம் இவருத்தோ பாகனத்தினால தன் தென்மை கிடாமலேயே வெறுச்சுரமாக உலகம் தோற்றுகிறது என்று தெரிந்து கொண்டீர்களா என்று தேவி கேட்குற மாதிரி அப்போ நீங்கள் உட குத்துங்கன்னா கொஞ்சம் நினைச்சு அகிமாரம் இருந்தாலும் விட்டுருங்க அர்த்தம் சோத்திரமென் நமக்கு தர்க்கமையால் அறுத்த பெறான் சோத்திரமே சுமேலோ சுமோல கா இந்தியகாதி இந்திரியங்களில் இச்சை உடையதை போக்கணும்ங்கிறதுக்காக இந்த தியாகம் சொல்லப்படுது அப்படி போக்கி அந்த அரிமானத்தை எல்லாம் நெருப்புத்தர மாதிரி குத்தி போக்கணும் என்பது உருவப்படி சொல்வது இந்த பாட்டில் பாதாரிகை அபரோட்ச ஞானிகளான நமக்கு சாஸ்திர பாடத்தால் யாதி பயன் குருநாதனை வாழ்த்தி வணங்குவதே கடமையாகும் என நமக்கு சாத்திரம் என்ன செய்ய தத்துவமுணர்ந்த நமக்கு சாத்திரங்களும் சமயங்களும் என்ன பிரயோஜனம் தர்க்கமயல் அருத்த பிரான் தோத்திரமே அமையமாதி தர்க்கத்தால் உண்டான மயக்கத்தை நாசம் செய்த நம் சர்க்குருநாதனை முக்கரணங்களாலும் வழிபடவும் யாவும் கிடைப்பதாம் அக்காய் சும்மலோ சும்மு அக்கச்சியை சுமையிலோ சும் என்று ஞானமடைந்த பிறகு கிருத்த கிருத்த செய்து முடித்தாச்சு அப்படி எதுவுமே இச்சை வர்றதில்லை தேவையும் இல்லை அப்படி இருக்கும்போது குருநாதர் என்று சொல்லும்போது பிரம்மசுரபந்தான் ஆகாது வேறு கிடையாது பிரம்ம குருநாதர் வேறு இல்லை ஒன்னாதிரியதே பிரம்ம பிரம்மேதே குருநாதர் ஆயுஷ்டானத்தால் ஆர்வ விதத்தில் பார்க்குறது இல்லை உபாதிக்கு மரியாதை செய்கிறது அதை தோத்திரம் செய்கிறது வழிபாடு இதே போதும் இனிமேல் செய்ய வேண்டிய ஒன்றுமே கிடையாது இருக்கிற காலம் அதுக்கு தான் பயன்படுத்தணும் முன்னே எல்லா சாஸ்திரங்கள் படிக்கிறதும் அது வித்தியாசம் மரணம் பண்ணுறது வித்தியாசம் பண்ணுறது இதெல்லாம் முன்னே தேவை தான் இப்போ எதுவும் தேவையில்லை ஏழு பிறகு ஏனி விதம் தேவையில்லை மாடியில் இருக்க வேண்டியது தான் இப்படி மீண்டும் இறங்கும் போது தானே தேவை இறங்குற வேலையும் இல்லை அப்புறம் ஏனியுடைய சகாய தேவையில்லை அதுபோல் உள்நாத சகாயத்தினாலே பரப்பிரும் சுலூபமாகிய பிரமையாக நான் நிச்சயம் வந்த பிறகு உலக வாழ்க்கையிலே எதுவுமே கிடையாது விதியாமூர்த்தி தான் அதனாலே எந்த வழிபாடோ சாஸ்திர பயிற்சியோ உலகியலில் உள்ள தன்மைகளோ சம்பந்தம் வேண்டியதில்லை இப்போ என்ன இருக்கணும் உள்நாதரே புகழ்வதும் போத்திரம் பண்ணுவதும் சிந்திப்பதும் இருக்கணும் உபாதிக்கு முறையாக பண்ணணும் உபாதிக்கு அதிஷ்டானமாகி பிரம்மத்துக்கு ஐக்கியமாக இருக்கிற பாவனகுரணம் இப்படிப்பட்ட ஒரு நிலையாக வேண்டும் என்று இந்த பாட்டிலே சொல்லி முடிக்கிறேன் வல்ல வகை பரநருளே வாயார வாழ்த்தாதே சொல்லுவது பிரிதுண்டோ சும்மேலோ சுளக்காய் அவதாரியை வாக்குள்ள மட்டும் சர்க்குருநாதனை இதன் பொருள் வல்லவகே பரநருளே வாய் ஆறு தனக்கு முடிந்த மட்டும் சர்க்குருநாதனது பெருங்கருணை செயல்களை வாய்கொள்கிற வாழ்த்தாதே சொல்லுவது பிரிதுண்டோ போற்றி செய்யாமல் பேசத்தக்கது வேறு இருக்கிறதா என்று சொல்லி அக்கா சுமேலோ சும் அக்கச்சி சுமேலோ சும் கோத்திரம் செய்கிறது தான் வேலை காயத்துக்கு வழிபாடு பண்ணுறது மனதை சிந்திக்கிறது தான் உபாதிக்கும் உபாதி கேட்டாங்க பிரம்மத்துக்கு ஏற்ற வேறு வேலை கிடையாது பொழுதுபோக்கு தான் அத்தகைய நிலையிலே இருந்து காலத்தை போக்க வேண்டும் என்று குத்துவோமாக என்று குத்துறதுன்னு சிந்திப்போமாக அதுதான் என் குத்தியும் ஒன்றும் நெல் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கருத்து சத்தாம் சருபமானபரி சுத்தமாய்விட்டதுகான் சும்மேலோ சுளக்காயும் அவதாரிகை சப்தாதி சர்வ விஷயங்களும் பிரம்மசுரூபமாம் ஆனதினம் பொருள் சத்தம் ஆதிகளும் எலாம் சத்த பரிச ரூபா ரச கந்தம் என்னம் விஷய சுகங்கள் எல்லாம் தற்சொருபம் ஆன பரிசுந்தம் பரிசுத்தமாய் விட்டதுதான் பிரம்மானந்த சுவரூபமாய் அத்தியந்தம் சுத்தமாயிருக்கின்ற அது என்று அறியுங்கள் அக்காய் சும்மேலோ சும் அக்கச்சி சுமேலோ சும் என்று சொல்லி குத்துவோமாக ஆக இந்திரிய விஷயங்கள் இதெல்லாம் பிரம்மஸ்வரமாய் நிச்சயம் செய்யப்பட்டது பிரம்மத்துக்கு அன்னியமாக ஒரு பொருள் பாசமாக இல்லை பொய் தோற்றம் தான் நாம ரூபங்கள் அதாவது மாயை மாயா காரியங்கள் எல்லாம் மெய் பொருள் ஆத்மாதான் பரமாத்மா தான் பிரம்மஸ்வரூபந்தான் இதான் அத்வைதம் ரெண்டு பொருள் கண்டாலும் கூட ஒரு பொருள் மெய் ஒரு பொருள் பொய் பொய் என்றால் தோற்றம் உண்டதுக்கு ஆனால் இருக்கும் தன்மை கிடையாது அது நிலையானதும் அல்ல பரணாமிகடையது மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை உடையது அதில் மாறாத ஆத்மா இருக்கிறது சஞ்சல சுபாவம் உடையது விவாத பரிணாமிகளையுது முக்கூண வடிவமாக இருக்கிறது ஒரு ஊடகங்கள் ஒரு உணவுகளுக்கும் சண்ட சச்சரவு உடையது இப்படி நிலை இல்லாது தோற்றம் ஒழுக்கம் உள்ளதுக்கு அப்படி இருக்கிறதுனால எப்படி நிலை போதும் சொல்லப்படும் என்ன சொல்ல முடியாது அது அழிஞ்சு போதா சொல்ல முடியாது தத்வஞானத்தால் மத்திய நிச்சயிக்கப்படி விதாவில்ல முற்றிலும் அழிஞ்சால் சொல்ல முடியாது இல்லை இருக்க அண்ணன் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு சொல்லலாம் சுழித்திலே கிடையாது செமாவில் கிடையாது பிரளைய காலத்திலும் கிடையாது ஆனாலும் வெளிப்பட்டு வந்துடுது அப்புறம் தோற்றம் பேர் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு வினோதமான அனிருச்சியமான ஒரு பதார்த்தந்தான் மாய மாயா காரியம் அத்தகைய பொருளில் பொற்று வைத்த அஞ்ஞான காலத்தில் துக்கம் வந்தது ஏன்னா அது பரிணாம மாறிக்கொண்டே இருக்கும்போது மாறாத ஆத்ம பாவனையுடைய ஆபாத பாவனுக்கு துக்கம் தோற்று மாறிக்கொண்டே இருக்கின்ற அதில் மாறாத ஆத்மா நான் ஒரு நிச்சய அந்த பாவனை ஞானம் ஒன்று அதனால் அது மாறிக்கொண்டு இருந்தாலும் கூட துக்கம் கிடையாது மனித சஞ்சரம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு விளக்கம்தான் ஞானம் ஒன்று பேர் இவருக்கு குரு சாஸ்திரங்களுடைய அபியாசம் முயற்சி வேணும் அடிப்படை நிசா முன்னே வேணும் நிசா உபாசனை வேணும் இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு விடுபட்றதுக்கு இப்போ சிக்கலை இருக்குது ஆத்மா ஆபாசமாகன் இப்போ ரிஞ்சிக்கல் கொஞ்சம் சிக்கலில் அது விடுபட வேணா பல காலம் அபியாசம் பண்ணி ஆகும் அபியாஸ் இது விடுபடும் உடைய கல்வி அல்லது பொருள் சேமிப்பினாலேயோ அல்லது பிறர் புகழ்துனாலேயோ இகழதினாலே வரதில்லை ஆகவே இத்தகைய பரம்பொருள் அனுபவம் வரணும்னு சொன்னால் நிறைய அபியாசம் பண்ணணும் இதுவரைக்கும் அபியாசம் பண்ணணும் அப்படின்னா திருப்பிடி இருக்கிற வரைக்கும் அபியாசம் பண்ணணும் திருபடி தோற்றம் நீங்கி போச்சேன்னா அப்புறம் அபியாசம் தேவையில்லை அப்படி ஞானம் வந்துடுது அதனால தான் அது பிரம்மஸ்வரமானபடி எது செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லத்தை செய்து செய்து முடித்தவன் கருதிகரித்தியன் என்று சொல்லப்படுது அந்த விஷயம் வந்துடும் அந்த விஷயம் வரும்போது சொர்க்காதிகள் எல்லாம் மெத்தியாக தோற்று உலகங்களாக மெத்தியாக தோற்று இது பிறப்பு இறப்புன்னா க கற்பனையாக போச்சு சப்பண பதார்த்த மாதிரி ஆகிட்டு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை கர்த்தா இல்லை மோக்தா இல்லை ஞாபகம் இல்லை எந்த ஒரு நிச்சயம் அந்நாயத்துக்கு வந்தது அதெல்லாம் அடிபட்டு போச்சு இப்போ இருக்கிற பிரம்மச்சி ஒன்றம் தான் இப்போ எல்லாமே வாழ்கை செய்ய முடியுமா சரீர சமரட்சினை பிரார்த்ததுக்கு கட்டுப்பட்டது பிரார்த்தம் ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டது ஈஸ்வ நியமப்படி பிரார்த்தம் செயல்படும் பேச பிரார்த்த அனுசாரமும் சரி சர் நடக்கும் இவைகளையும் அத்தனைக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன் சர இருக்கிறேன் எப்படி நடந்தாலும் சரி அது புகழோ இகழோ பெருமையோ சிறுமியோ அதெல்லாம் அடிபட்டு போச்சு எல்லாம் சகபானதான் நான் ஏறி வீழ்ந்தேன் நடாத்துகிறேன் பேயாம்சகம் பழித்தேன் பேணுகிறேன் தோயார் பெருமை சிறுமை இல்லை பின்னும் இன்னும் இல்லை வரவேற்று வேண்டி செய்வாங்க அவர்கள் பிராரதம் எப்படி அப்படி செஞ்சிட்ருப்பாங்க அது நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம் ஊற தூட்டினாலும் தூட்டுவாங்க தூட்டினாலும் போட்டுருவாங்க எப்படி செஞ்சாலும் சரி இப்படி ஒரு நிலை வந்துடும் அது எல்லாருக்கும் எல்லா விதமான சோதனை வர்றதில்ல பிராரத அனுசாரம் லௌகிக வாழ்க்கையிலேயே காவி புண்ணியமும் எல்லோரும் ஒரே மாதிரி அமையிறதில்லை சில பேர்களுக்கு பல்வேறு விதமான கஷ்டங்களோடு கூடி பொருள் ஈட்டுவாங்க சில பேர்கள் சொல்ப கஷ்டத்திலே பொருளிட்டுவாங்க நிறைய பேர் அப்படி உண்டு சில பேர்களுக்கு பெருத்த லாபம் வரும் பெருத்த நஷ்டம் வரும் சில பேர் பெருத்த நஷ்டமில்லை லாபம் இல்லை ஒரு சீராகவும் போகும் இல்லை காமி புண்ணியத்தின் அப்படி போல் ஞான மார்த்திலும் துன்பத்துக்கும் ஒரே மாதிரி பிரதாரத்தில் அமைஞ்சிரு இல்லை கிடையாது ஏன்னா உன் ஜென்மங்களில் அவர் எந்த புண்ணியபானம் செய்தார்களோ வாசனைகள் எப்படியோ அதே மாதிரி ஈஸ்வரன் பிரலாரத்தை அமைச்சிருக்கார் அதே மாதிரி நடக்கும் அவர் நடக்கிறதுனால எப்படி எப்படி நடந்தாலும் சரி என்று உதாசீனமும் சிவபாவணையும் சாட்சி பாவனையும் இடமாக இருக்கிறதுனால துக்கத்துக்கோ அல்லது ஏமாற்றத்துக்கோ கவலைக்கோ எதுவுமே இடமில்லை ஆனந்தாதிரை கேட்க முடியுது என்பது இந்த விசாரணையின் பயன்தான் காரணம் என்று இதுவரை சொல்லி முடிச்சு அடுத்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி கூழ் சமைப்பு சொல்லக்கூடாது இளையூர் வினைகள் பற்கள் மேவரும் அரியார் பற்கள் அடையவும் விடு அடங்கவும் உளையுள் வீர் இருபத்தொன்பத்தியும் கூழ் சமைப்புகை அஞனது கர்மங்களையும் பற்களையும் இடித்து மாவாக்கி இட்டால் உழைப்பானையில் போடலாம் என்றார் இது உண்மை சொல்லப்படின்னு சொலர்பு தான் அந்த குத்துவோம்னு சொன்னார் தயாராகிடுச்சா தயாரி ஒன்னே போடலாமே அப்படிங்கிறது அது அஞ்சனுடைய பல் முதுகெலும்பு தான் உழைக்க அப்புறம் கர்மங்கள் தான் பற்கள் இதெல்லாம் இடித்து மாவாக்கிய செயலாச்சுன்னா சமைச்சிடலாம் என்பது கருத்து ஆக பக்குவம்தான் மனப்பக்குவம் அதன் பொருள் மிடை இரு வினைகள் பற்கள் கூட்டமாகிய நல்வினை தீவினைகளாகிய பற்களையும் எல்லாம் பல்லு வரிசையாக இருக்குதுல்ல கர்மங்கள் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் மேவரும் அரியார் பற்கள் அறிஞர்கள் அணுகுதற்கரிய அஞ்சலது பற்களையும் நல்வினை தீவினை என்பதும் பற்கள் தான் அஞ்ஞர்கள் இருக்காங்களே அவர்களும் அது வந்து பற்களும் அதுவும் இடிக்க வேண்டியது தான் அடையவும் இடித்தீர் ஆகியில் அடங்கவும் உலை உள் பெய்யிர் எல்லாவற்றையும் இடித்த மாவாக்கிரர்கள் ஆகில் வாக்கிரால் அயிர்கள் இல்லை போட்டுக்கணும் அவற்றையெல்லாம் பானையில் போடுங்கள் என்னம் சந்திபுரத்தில் போச்சா போயிடுச்சு சொன்னாக்கா தயாராகுங்கள் மீண்டும் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள் என்பது அர்த்தம் இங்கும் எலும்பெல்லாம் உருக்கி உள்ளம் உழைக்குமே பத்தி வந்து குறைவர குழைக்கச் சொல்லீரும் அவதாரிகை வினைகள் எல்லாம் விழுந்து மனமுறுகி உண்மையான பக்தியால் சித்து சுத்தியும் அதனால் அத்வைதானுபமும் வேண்டுமெனல் இதன்பொருள் இழைக்கும் வலுவினை இங்கு எரித்து செய்வதால் உண்டாகும் வலிய கர்மங்களை இவடத்து வேகும்படி செய்து எலும்பு எல்லாம் ஒருக்கி எலும்பு அனைத்தும் உருகும்படியாக உள்ளம் குழைக்கும் மனமானது இழகும்படியான மெய்ப்பக்தி வந்து உண்மையான பக்தியானது உண்டாகி குறைவு அற குலைக்க சொல்லி பாக்கி இல்லாமல் ஒன்றாக கலக்கும்படி சொல்லுங்கள் அதாவது இப்போ பக்குவம் அப்படி போட்டாச்சு பக்குவம் செய்கிறாங்களா அது என்ன செய்யறாங்க பெரிய பெரிய கர்மங்கள்லாம் இனிமேல் வேண்டாம் என்று விட்டு விடணும் விட்ட பிறகு பக்தி தீவிரமாக இருக்கணும் இதில் பக்தி ஒருபத்தில் அதான் உண்மையான பக்தி அவிஷங்கிறார் சொல்லார் முத்தியை அடைதற்கேதா மொழி உபாயங்களுக்குள் பக்தியே மிகவும் பகரலாம் நித்தமும் சொற் நிகழ்த்திய அனுசந்தானம்தான் பக்திதான் ஆகும் அது எப்படிப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லார் நித்தமும் நிகழ்த்திய சிற்ஸ்வரூபன் தான் அதை அனுசந்தானம் அதாவது நான் பிரம்மசுவரபன் நான் சச்சிதானந்தன் எந்த இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கு அதுதான் பக்தி இங்கே விசாரந்தான் பக்தி ஆக இப்படிப்பட்ட நிலை செஞ்சாக்க அது உண்மையான பக்தி அது அதித அனுசந்தானந்தான் சொல் பகர்வா பரமணிகள் சொல்லாம் சொல்லை முன்ன சொல்ல நிகழ்த்திய அனுசந்தானந்த அப்படிப்பட்ட அனுசந்தானே இங்க பக்தி ஆகும் இதுதான் அத்வைதிகளுக்குள்ள பக்தி சொல்றாங்க இத்தகைய ஒரு பக்தியானது எலும்பெல்லாம் உருகும்படியாக செய்து பக்குவமாக காற்றுங்கள் என்று சொல்ல செப்பாதே பலவும் நின்று சிலுப்பிருத்தி இன்பம் தப்பாதே பதத்தை பார்க்க சாந்தியை இருத்தி கொள்ளீர் அருகே வாக்கு மௌனமாய் தேகம் நடுங்காமல் ஜவன்முத்தி சும் அபவிக்க மனத்தை சாந்தமாக வைத்து கொள்ளுங்கள் எனல் முதன் பொருள் பலவும் நின்று செப்பாதே பற்பளவாயிருந்து பேசிக்கொண்டிருக்காமல் சிலிப்பு அற விருத்தி இன்பம் அவஸ்தான ரூபா நிருபிக் கற்பானந்தத்தை தடையில்லாமல் பதத்தை பார்க்க அபரோட்சமாக அனுபவிப்பதற்கு சாந்தியை இருத்தி கொள்வீர் கொள்ளீர் மன அமைதியை அடைந்திருப்பீர்களாக ஜெயித்த நிலை அடைந்தவர்களுக்கு இப்படியெல்லாம் அந்த அனுபவத்தை வெளிப்படுத்துறது அனுபவமானது சமாதி நிலையில் அத்வைத அவசான ரூப சமாதி நிர்வகி சமாதினு சொல்வார்கள் அதில் பேச்சு இல்லை இருக்காது மூச்சுன்னு தெரியாது பேச்சு மூச்சு அற்ற இடம் அது அந்த நிலையில் மனசு அமைதி இருக்கணும் அமைதி இருந்தால் அது கிடைக்கும் இல்லைன்னு கிடைக்காது பயிர்முகத்திலையும் சில பேர்கள் மௌனமாக இருக்கிற பழக்கம் உண்டு பேசவே மாட்டார் மௌனம் இருந்தவன் பேர் இருக்கு சில பேர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறுத்தவே மாட்டான்னு இப்படி இருக்கிறதுனால இது ரெண்டுமே சரியில்லைன்னு சொல்கிறான் இப்போ எப்படி இருக்கணும் அவசியமான பேசணும் அனாவசியம் பேசப்படாது இந்த கொள்கை இருக்கணும்னு சொல்கிறான் ஈஸ்வர அதுதான் சொல்கிறேன் அளவோடு பேசுகிறா மௌனம் அது உண்மையான மௌனம் அதுதான் அதை விடுத்து பேசாமல் இருக்கு இருந்துக்கிட்டு விவகார காலத்தில் வரும்போது எழுந்து கொடுக்கறது தலையாட்டுறது வாய் திறக்கிறது ஜால காட்டுறது இதெல்லாம் மௌனம் ஆகாதுங்க சீட்டுது இதெல்லாம் உண்மையான மரணம் ஆகாது இது எங்கே இருக்கணும் காலில் இருக்கணும் எங்கே தனித்தனம் பண்ணி போயிட்டால் இல்லை இருந்துக்கிட்டால் அது தப்பு இல்லை விவகார செய்யப்படாது வேறு பணம் துறது இல்லை வச்சுக்கிறாங்க சில பேர் பணம் துறதுல வேணா என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து பொட்டை கட்டி வச்சுக்கா மடி கா ஒரு காயத்தை இதுவும் காயுதம் இது பணமா அது சுற்றுறது காகிதமா அது பொட்டை கட்டி மடி இந்த காய் சொல்லலாமா அந்த காய் சொல்லப்படாதான் அதுக்காய் இருந்தேன்னா அது தொடடாதான் சீட்டு வந்துடுவோம் அது அப்புறம் யாராவது வேணுமென்னா அது பிரிச்சு காட்டும் அதை எடுத்துக்கோங்க அப்படி அண்ணா சொல்லப்படாது இது ஒரு கெளரவம் இதெல்லாம் வெளிப்பாட்டுக்கு சேர வேஷமே ஒழிய உள்ள தான் செய்யுது அப்படின்னா விவகாரம் வச்சுக்கப்படாது பணமே சொல்லுதுன்னா பணம் வச்சுக்கூடாது ஒரு குமசா வச்சுக்கோங்க குமசா மூலமாக வரதரை வச்சுக்கோங்க தனக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்கணும் இவங்களே மடியில் வச்சுக்கிறது பயில் வச்சுக்கிறது எடுக்கிறது பஸ்ஸெல்லாம் போவாங்க பஸ்ஸில் பிரித்து காட்டி நான் காய காட்டி எடுத்துக்கோப்பா சில்லரை வச்சுருக்கா அப்படிங்கிறது அப்புறம் கீழே கொண்டு விட்டு குச்சியில் தண்ணி விடுவாங்க அப்படி தண்ணி விட்றது கொட்டி விட்டா கையில் விடப்படாதான் தண்ணி விடுவோம் இல்லை அது எதுக்கு என்ன தற்பெருமை வந்து பெரியவாள் நினச்சி அப்படி மௌனம் கூட தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது தான் நான் சிங்கள பேச மாட்டேன் அப்படிங்கிறது அப்படின்னு விளம்பரம் என்னையா சாமி சிங்கன்னு பேசாதே அப்படி பிரிவலாம் ஆயிட்டேன் பெரிய சாமி ஆகிட்டேன் செட்டி சாமி அப்படி தான் இப்போ நல்லா பேசுகிறேன்ல முன்னே இருந்தாராம் படிக்கிறா ஜே அப்படி இப்படிதான் அப்படி இது மாதிரி இல்லாமல் அளவோடு பேசலாம் மௌனம்தான் ஈஸ்வருக்கு சொல்லப்பட்டிருக்கு மௌனத்துக்கு இதை இலங்கைன்னு சொல்லப்பட்ருக்கு பேசணும் சொன்னதுன்னா பேசிக்கிட்டு இல்லாமல் உலகம் வீணும் பேசாமல் பேசக்கூடிய கட்டம் வந்து பேசிட்டு பேசாமல் மௌன் வரும் அப்படிப்பட்ட மௌனத்தை கடைபிடிக்கணும் என்று சொல்லப்படுது அதனால் இதுதான் மன அமைதி கொடுக்கும் அதில் தான் மன அமைதியை அடைஞ்சிருப்பீர்களாக இதனால் மன அமைதி வராது என்பது கருத்து கணிதகள் கரைந்து கண்ணல் ஒடுபாலுமொத்து இந்நிதி நிப்படி சமைத்த போனகம் எழுத்து மெத்தனவிருத்துமே அவதாரியை கனிந்த கனிரசம் பால் சர்க்கரை சேர்ந்தது போன்று உண்டாகும் ஆனந்தமே கரைந்த மனங்களில் வைக்க வேண்டுமெனல் அதன்பொழுது கனிதனுக்கு நிகர் பழத்திற்கு சமானமாய் நெக்கு நெஞ்சுகள் கரைந்து கணியத்தக்க மனங்களெல்லாம் இழங்கி கண்ணல் ஓடு பாலும் ஒத்து கரும்பு ரசத்தோடு பாலையும் சேர்த்து இனிதில் இப்படி சமைத்த இனிமையாய் இந்த பிரகாரம் பக்குவம் செய்த போனகம் எடுத்து உணவுப் பொருளை பாகத்தோடு எடுத்து மெத்தனை இருத்தும் மிருதுவாக வைப்பீர்களாங்க ஆக இந்த அபியாச பலத்தினாலே சொலத்துக்குன்னு பரமானத பிராப்தி வந்தது அடையாளம் இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் அதாவது பழத்திற்கு சமானமாக இது இந்த எழுதிச்சா சரிவராது அதாவது ஒரு வாரம் காட்ட வேண்டியிருக்க அவ்வளோதான் அந்த கனியத்தக்க மனங்கள் எல்லாம் இலகி மனம் அப்படி இருக்கணுமா பழம் எப்படி பக்குவமானாக இலகமாக இருக்கோ அப்படி போல் மனசு இலகி இருக்கணும் அப்படினா என்ன அர்த்தம் அமைதியாக இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் கரும்பு ரத்தோடு பாளையம் சேர்த்து அப்படிங்கிறாங்க இனிப்புக்கு இனி பண்ணால் எல்லோரும் பெரியான் இனி பண்ணால் சுகம்னு அர்த்தம் ஆனால் அது எல்லோரும் ஒத்து போகிறதில்லை இனிக்கு இனிப்பு வருது சில பேர் வந்து போகாது தான் இனி பண்ணாலும் சுகம்தான் அதனால் எல்லாம் இப்படி பக்குவமாக செய் மனசு பரிமா அர்த்தம் அத்திய மனதை பக்குமாக வைத்து கொள்ளுங்கள் அதை பக்கமாக எடுத்துக்கொள்ள வையேன்னு சொல்கிறது அதை மீண்டும் மீண்டும் அலை விடாதீர்கள் என்று அந்த கூழ் சமைப்ப சமைச்சாச்சு ஏன்னா அடுத்த முப்பதாவது அத்தியாயத்தில் கூழ்வார்ப்பு எடுத்து வச்சு பரிமாறுறது யாராக இருக்குது அப்படிங்கிற இந்த ப அத்தியாயத்தில் சொல்ல கூழ்வார்ப்பு தன்மைறும் வகை மிகளுமால் உடைய தம்பிரா நறிய தாள்களான் உண்மையால் உரிய வன்பர் இன்பம் இன்புறம் உலக்கல் அங்கலை விளக்கியே முப்பதாவது அத்தியாயம் கூழ்வார்ப்பு சமைக்கப்பட்ட கூழை விநியோகம் என்றது அவதாரிகை உள்ள குறிச்சி தரும் மன மாசு மாற்றி வைப்பீர் எனல் இந்த கோழ் வார்ப்புன்னு சொல்றது என்னன்னா திருஞானவர்களாக இருக்கின்ற நீங்கள் இனி அப்படி ஞானம் பேர தகுதியுள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அர்த்தம் ஊத்துறது அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கறது அங்கே வார்ப்போங்கிறது ஊத்துறது அது யாராரு எப்படி எப்படி பின்னால வரிசை சொல்ல போறாரு அதற்கு முன்னால் இப்போ குருநாதி சிறப்பு சொல்கிறார் இதன் பொருள் தன்மை ஆகும் வகை மேலும் மனதிலுள்ள குளிர்மையை மாற்றும் தன்மையை மாற்றுகின்றபடியாய் ஆளுடைய தம்பிரான் என்னை ஆட்கொண்ட சர்க்குருநாதனுடைய அரிய தாள்கள் கிடைத்திற்கறிய திருவடிகளை தாம் உண்மையால் தாங்கள் யதார்த்தமாகவும் உரிய அன்பர் கடமையாகவும் உள்ள அடியவர்கள் இன்போறும் ஆனந்தம் அடைவதற்கு உலக்கலங்களை விளக்கி மனமாகிய உள்கலங்களை தொடக்கி வைத்து நீங்கள் அடைந்து விட்டீர்கள் இனி பக்குவிகள் இருக்காங்களே அவங்களுக்கும் ஊற்றணும் இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்போ அதுக்கு அவங்க மனங்களையெல்லாம் பரிபாரம் பண்ணணும் என்று ஆரம்பித்து அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டில் யார் யாரை பற்றி விளக்கம் சொல்ல போகிறார் இது உலகம் அடுத்து பாட்டு வரும் உண்டு கணத்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அந்த கணவானது இந்த மனமாகிய உள்கலங்களை துவக்கி வைத்து கடங்களோடு முளமான மெய்பரி களங்களோடு முளவாவிதான் அடங்கனி அமைதி வருள் ஐயதா ஐயை தான் அமிர்து செய்யுமே அவதாரிகை சர்வாத்மா வடிவமாக இருக்கும் காளி தேவியை கூழ் உண்ணும்படி பிரார்த்தித்தான் அதாவது தேவி தான் எல்லோரும் கூழ் சமயம் சொன்னது கூழ் சமையன்னு சொல்லும்போது இந்த மாதிரி அஞ்சனுடைய பல்லை விடு கொலைங்கள் அவருக்கு குத்துறதுக்கு இடுப்பு தம்பி தண்டிகெல்லாம் உடைச்சி குத்துங்கோ உலக்கி ஆக்குங்கோ இப்படிலாம் சொன்ன தேவி தான் அப்போ தேவி நீ சொல்லி காய்ச்சிட்டோம் நீ முதல்ல குடிங்கன்னு சொல்லி அதன்போது கடங்கள் ஓடும் குளம் ஆன தூட தேகத்தோடு கூடிய மனமாகிய மெய் பறி களங்களோடு உல ஆவிதான் அடங்க சத்தியாதிய குணங்களோடுள்ள உன் களங்களுடன் இருக்கின்ற பிராணது பசு அடங்கும்படி அமிர்தி நீ செய்க என்ன நீங்கள் புசிங்கள் என்று வேண்ட அருள் ஐயை தான் அமிர்தி செய்யும் கிருபா சொருவியாகிய தேவியானவள் அமுதியை புசி தழுினள் எல்லோரும் முதல நீ சாப்பிடணுங்க சரி நான் சாப்பிட்றேன் சாப்பிட்டு என்ன சாப்பிட்றது சத்தியாதிகுணங்களோடுள்ள உள்கலங்கள் இருக்கின்ற பிராணன் பசு அடங்கும்படினா இந்த பிராணன் தூள உணவு சாப்பிட்டு பசு அடங்குது அந்த பிராணம் இருக்க அந்த தேவியினுடைய பிராணன் அது ஞானம் அதாவது தேவிக்கு ஞானம் வீசுன்னு அர்த்தம் வைப்போம் முன்னாடி தேவிக்கு ஞானம் கிடையாது அது பரோட்சியமாக இருந்திருக்கலாம் பரோட்சியானு வச்சுக்கலாம் அவரோச்சியான வந்துருச்சு சாப்பிட்ட உடனே இப்போ இதெல்லாம் கேட்டதுனால அது அவரோட்சியான வந்துடுச்சு ஒன்று அந்த விசேஷமே சொல்லிட்டு இதெல்லாம் எல்லாம் உத்தியாசம்தான் கேட்டு கேட்டு இப்போது இந்த சத்தியாவது குணங்கள்னால் சத்துவ உணத்தினால் வரக்கூடிய உயர்ந்த குணங்கள் மைத்திரிக்கரணி முதுகுப் பேச்சை உதுவசனம் பொறுமை சேப்பித்தன்மை சேவை மனப்பான்மை ஈகை இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் இருக்குது அந்த குணங்களோடு இருக்கின்ற உண்கலங்கள் போல் இருக்கின்றது அதுதான் சாப்பிட்ற பாத்திரம் அதெல்லாம் அப்படிப்பட்ட பாத்திரத்தில் இருக்கின்ற பாத்திரம் சாப்பிடக்கூடிய பிராணம் தான் பசு அடங்குது அது உண்மையான பிராணம் ஆகவே நல்ல குணங்களோடு கூடிய பாத்திரங்களில் இருந்து இந்த தத்துவ ஞானமாகிய விசாரம் செய்த பிறகு அந்த தேவிக்கும் ஞானம் வந்துடுச்சு அது தேவி இப்போ அவரோச்சானத்தை உடையதாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அதான் பரோட்ச ஞானம் இருந்தது இப்போ அவரோ ஞானம் ஆகிடுச்சு முதல்ல தேவி குடும்பம் சொன்னது அணங்கு தன் திருவுள பிரசாதம் அது அடையவே நிறைய வயிறு வீர் உணங்குகின்ற உடலான பேய்களையும் உடைய நீர் அழையும் உள்நே தேவியின் அருளால் கிடைத்த பிரசாதம் பேய்களாகிய நீங்கள் அனைவரும் பூசிக்கலாம் எனல் பொருள் அணங்குதன் திருவுல பிரசாதம் அது தேவியனுடைய திருவுளப்படி உண்டான பிரசாதமாகும் தேவி சொல்றது அமைச்சிருக்காதனால் அடையவே நிறைய அயல்வீர் எல்லாவற்றையும் பூர்ணமாகவும் உண்மீர்களாக திடஞான வரும் பொருட்டு பூர்ணமாக விசாரமரணும் அர்த்தம் உணங்குகின்ற வாட்டமுற்று இருக்கின்ற உடல் பேய்களையும் உடைய நீர் அலையும் உள்ளவை தேகத்தோடு கூடி ஒன்றை ஒன்றாக பேய் போன்று மயக்கமுட்டு இருக்கின்றவரான நீங்கள் மற்றவர்களையும் அழை உங்கள் உணவுவதற்காக என்ன சொல்கிறார் அதாவது தேவியை சாப்பிட்டா இன்னும் இருக்கிற அடியால் சொல்கிறாங்க தேவி சாப்பிட்டா தேவி பிரசாதம் இது இப்போ எல்லாருக்கும் ஞானம் வரும் பொருட்டு கொடுக்கணும் இந்த தத்துவ ஞானம் அதனால் பக்கு அப்பக்குகளுக்கெல்லாம் நான் கூப்பிட்டு கொடுப்போமாக இனிமே வந்து அபக்கியிருக்கு என்று முடிவு பண்ணிருக்காங்க மூலமும் மதியதானது குறையும் முப்பதாவது அத்தியாயம் கூழ்வார்ப்பு இந்த கூழ்வார்ப்புங்கிறது தேவியின் பிரேரையினால் அஞ்சனை படைகளை நாசம் செய்ததாக அதையெல்லாம் எடுத்து குத்தி கூழ் காய்ச்சறாங்க அதாவது உணவு சமைக்கிறாங்க அந்த உணவை முதலிலே தேவியை சாப்பிட்டு வந்து கொடுத்தார்கள் அதன் பிறகு தேவியின் பிரசாதமாக எல்லோருக்கும் இனிமேல் பண்ணணும் என்று இனிமேல் சொல்லப் போகிறார் அதாவது என்ன கருத்து அத்வைத ஞானத்தை எல்லாரும் கொடுக்கணும் என்பது கருத்து அத்வைத் ஞானம் முதல்ல தேவிக்கு வந்தது இப்போது மேலே பரோட்சமாக இருந்தது அவரோட்சம் வந்தது அந்த தேவியினுடைய அனுகிரகம் பெற்ற இது அத்வைதானம் இப்போது எல்லோருக்கும் கொடுக்கணும் அதில் முதலில் அதாவது குடும்பங்களில் கஷ்டம் வந்து அல்லது முன் ஜென்மங்களில் வாசனையினாலே வைராக்கியம் மறந்து பல காரணங்களாலே அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற காரணம் உண்டு ஒரு காரணம் சொல்லக்கூடாது பல காரணம் உண்டு பல காரணங்கள் எந்த காரணத்தில் அவர்களை அதிகாரிகளாக ஏற்றுக்கொண்டு ஞானவசி பண்ணணும் என்பது கருத்து இது கோயிலு சம்பிரதாய்தான் கோயிலு சமுதாயத்தில் இப்போ இல்லை எங்க சாம் வரைக்கும் நூற்றி ஒன்பது வருஷம் ஆண்டுகளாக ஒரு சம்பிரதாயம் இருந்தது இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷம் எல்லாம் போயிடுச்சு பூ சமுதாயம் உண்டாயிருச்சு காலைப்போக்கு அப்படி தான் அதாவது அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது வைராக்கியம் இருந்தாக வை சேர்த்துக்கிறது உண்டு அவன் படிச்சிருக்கானா படிக்கலையா எந்த ஜாதியோ யார் பற்ற பிள்ளையோ எந்த ஊரையும் எதுவும் கேட்கறது இல்லை உங்க சார்ந்து கேட்பார் வழியாக அழுத்தமாக கேட்கறதில்ல கல்யாணம் பண்ணி வந்தாலும் சரி பண்ணா வந்தாலும் சரி வயசு முப்பது நாற்பது ஐம்பது சரி அவர்களுக்கு அந்த சேவை செய்து வைராக்கியமாக இருக்கிறேன் ஏன் படிக்கிறேன்னு சொன்னால் அதை சேர்த்துக்குவாங்க இல்லை வேலை பார்த்து சும்மா இருக்கேன்னு சேர்த்துக்க மாட்டாங்க வேலை பார்த்து வேலைக்காரண வச்சுக்கிறோம் நீ போய்ட்டு வந்து சொல்லுவாங்க படிக்கிறியா சரி பாடி ஆனால் கட்டுப்பட்டு இருக்கலாம் கட்டுப்பட்டு தான் அப்படிங்கிறது கருத்து முத்தியாசாமி குருப்பில் சமாதியானவர் பிள்ளையார் பட்டியில் அவருக்கு எழுதிய தேவையாக பரிடனம் போனதே கிடையாது அவர் இங்கே வந்து ஒரு பாடம் கேட்டிருக்காரு அப்படின்னு அதனால் படிப்பு ஒரு முக்கிய தகவல் கொடுக்குறதில்ல வைராக்கியம் அவர் கடிச்சவரி வைராக்கியமாக இருந்தார் பக்தி குரு பக்தி சிவபக்தி இதெல்லாம் வெளிப்பட்டால் போகும் அதுக்கு உடனே சேர்த்துக்க மாட்டாங்க வெளி வச்சால் சோறு போடுவாங்க வெளி வச்சு போட்டாக்கா சில பேர்கள் என்ன பிச்சைக்காரனால் வெளி போடுங்க அஞ்சு பேர் போயிடுவாங்க பக்குவல்லையான அதுதான் அப்புறம் சாணியால் சொல்லுவாங்க கூட்டம் சொல்லுவாங்க பார்த்தது செய்ய சொல்லுவாங்க இதை முதல்ல கொடுக்கறது கீழான வேலைகள் தான் என்னென்ன வேலைக்காரனா மாட்டுக்காரனா ஆனால் இருக்கிறதுக்கு என்ன போயிடுவாங்க சரி அது கொடுத்தாலும் சரி செய்கிறோம் அப்படின்னு ஒரு மனதை பரிவாக இருந்தால் கொஞ்சம் இருப்பாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்புறம் போன உள்ளே சேர்த்து பூக்கள் சொல்லுவாங்க பூ கட்டி கொஞ்சம் பூஜைக்கு உள்ள துணைக்கெல்லாம் காரியம் பாங்கு சொல்லுவாங்க அதுலேயும் இது என்ன இப்படி வேலை வாங்குறாங்களே எந்த வேலைக்கும் வீட்டில் செஞ்சு படைக்கூடாத அப்படின்னு போனதும் உண்டு தகுதி எங்கே திராவிச்ச படங்கள்லாம் தாங்க தாதி அவங்க பத்தாம் பண்டாவதாக படித்திருக்கணும் இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கணும் ஒன்று கல்யாணம் ஆக வந்திருக்கணும் வீட்டில் வந்து எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கணும் தெரியாமல் வரக்கூடாது அங்கீகாரம் பெற்றிருக்கணும் மனைவி இருந்தால் மனைவி சம்மதி பெற்றுக்கணும் இல்லைன்னாக்கா சேகமாட்டாங்க அப்புறம் இங்கே வந்தாக்க விவகாரம் பார்க்கணும் பாடங்கிடமெல்லாம் கிடையாது இங்கே வேலை தான் அப்படி அர்த்தம் ராகமன்னா ஆசை வீ என்ன ஆசியின்மை உலக பொருள் ஆசியின்மை முவாசை இன்மை அர்த்தம் வீராக விராகம் விராக சம்பந்த வைராக்கியம் பேரு அர்த்தம் அர்த்தம் நிராசைன்னு சொன்னாலும் சரி அதான் வைராக்கியம் அப்படி இந்த அத்தியாயத்தில் அத்வைத அதை கருதி ஞானமடையினு விரும்பி வரக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த குள் வாய்ப்பு செய்யுங்கள் என்று இப்போ இந்த பாட்டு வந்து ஆரம்பம் அவதார் பிறப்பற்று வீடு விரும்பி வரும் மூழ்குக்களாகிய பேய்களுக்கு பசியார பரிமாறுங்கள் எனல் இந்த பாட்டில் மந்தன் மத்திமன் என்று ரெண்டையாக ஆலோசிக்கலாம் அடுத்த பாடில் தீவிரம் தீவிரம் ரெண்டு அதிகாரிகள் அதிகார நாளாக பிரிக்கிறாங்க ஏ நாளாக பிரிக்கிறாங்கன்னா சாதனங்களில் நாலு தரங்கள் பிரிக்கணும் விவேக வைராக்கியம் சமரச சம்பத்தி ஊற்றம் சாதனங்கள் இதில் நாலு பிரிவுகள் ஏது சொருபம் காரியம் அவதி பிரிவுகள் ஏது வரைக்கும் வந்திருந்தால் கூட அதிகாரி தான் முதல் பகுதி கால்பாக வருத்தம் கால்பாகத்துக்கு கீழே இருந்தாக்க இன்னும் அதிகாரிக்கு ஆகலை அவர் அதிகாரி ஆகலை முயற்சி பண்ணலாம் அதுக்கு உதாரணம் வெயில் தாங்க பிராணி நாலு எடுத்துருக்காங்க எருமை நீர் குஞ்சு நீர்பாம்பு பறவைக்குஞ்சு புழு இது நாலு எடுத்துருக்காங்க எருமை வெயில் தாங்க கடுமையான வெயில் அடித்தாக்கா எங்கேயாவது தண்ணி சேர்ந்துருக்கா நாங்கள் போயிடும் அது கொஞ்ச நேரம் தாங்கும் போயிடும் நீர்பாம்பு இருக்குது அதை விட கொஞ்ச நேரம்தான் வெயில் இருக்கும் அப்புறம் தண்ணிக்குள்ளே போயிடும் பறவை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் அதிகமாக இருக்காது உடனே கூண்டுக்குள்ளே போயிடும் புழு இருக்குது வெயிலாக சுடி சுடிச்சு போயிடும் செத்து போகிற மாதிரி போயிடும் இப்படி நாலு நாலு நிலைகள் அதே போல் அதிகாரிகள் மந்தமன் சொன்னாக்கா கொஞ்சம் ஞான மார்க்கத்தில் இருக்காது சாதாரணமாக இருக்குன்னு அர்த்தம் மத்தியமன் இன்னும் கொஞ்சம் தீவிரம் தீவிரம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் தீவிர தர்மன்னு அதிகம் அதுதான் புழு பகலுன்னு பேர் அப்படி தான் உத்தம அதிகாரி அவர்கள் ஞானம் வரும் இப்போ மற்றவர்கள் வராதா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு இப்போ ஆர்த்தம் அனுகூலமாக தான் வரலாம் அது உரி சொல்ல முடியாது இவ்வளவு உரி சொல்லலாம் ஏன்னா முன்ஜென்மங்களில் இவர்கள் அபியாசம் பண்ணி தீவிர நிலைக்கு பெற்றவர்கள் அப்படி இருக்கிறதுனால அவர்கள் சாஸ்திரங்கள் சொல்கிறது இருந்தாலும் நாலு அதிகாரில் அங்கீகாரம் உண்டு கைவிருத்துல மந்தமும் உணரும் மந்தரும் உணர்வுமாறு ஒத்தவன் சொல்வேன் என்றார் நாலு அதிகாரில் கீழ்பட்டவனுக்கும் இந்த சாஸ்திரம் பொருந்தும் என்று சொல்லி அப்புறம் மேம்பட்ட அதிகாரி அங்கே அனுமதிக்கிறார் இன்னி எங்களாலும் புவனதி பூத பௌதிகங்களாலும் தவணம் ஒன்று அடைந்து வெயில் சைத்திலா புழு போல் வம்பி ஞான தீர்த்தம் படிந்தன பதவி தீவிரதிகாரி பேரு அதிகாரத்திறமை வந்த பிறகு அவனுக்கு குடும்பங்கள்லேயோ அல்லது உலக வாழ்க்கையிலோ விருப்பம் வராது எப்படியாவது புழு போல் வேணும்பார் புழுமாறு துடிச்சுக்கிட்டு அடைந்து முக்கியம் அடையணும்னு தீவிரமாக போகும் அவன் தான் அடைகிறது என்று சாஸ்திரங்கள்லேயே அவனை பிரதானப்படுத்தி இருந்தாலும் கூட மந்தரும் உணர்வு கீழ்பட்ட முதல் அதிகாரி கூட தகுதி உடையவர் தான் பக்கம் அடையலாம் என்று கையெழுத்திலே மந்தர் பகவார் ஆகவே நான்கு அதிகாரிகளை பிரிக்கிறது அந்த சாண சேட்டத்தை நாளிதமாக பிரித்து பார்க்கறது அதில் இந்த பாட்டில் மந்தன் மத்திமன் என்ற ரெண்டு அதிகாரிகளை சொல்லி முடிக்கிறார் அதை பார்ப்போம் அதன் வெந்த உடலம் விடும் பரிசு முத்தா முத்தாப அக்னியால் வேகம் தேகத்தை விட்டு நீங்கும்படிக்கு ஏதாவது முத்தாபம்னா அத்தியான்மிகம் அதி பௌதிகம் அ தெய்வீகம் தன்னை பற்றி பிறரை பற்றி தெய்வத்தை பற்றி வரக்கூடிய துன்பங்கள் தாபன துக்கம் வீடு வினவி மோட்ச வீட்டை விசாரித்து மிகப்பசித்து மிகவும் பரோட்சமாகிய பசி அடைந்து வந்த வருகின்ற மூச்சு இருக்கு அவர் குருநாள் எங்கே இருக்கான்னு தேடி போவாங்க பசித்தீரவாரில் அப்பசியை தனியும்படியாக கூழ் வழங்குங்கள் மெத்தவாரில் வேண்டியதை பருமாறுங்கள் அவருக்கு குறைக்க வேணாம் நிறைய கொடுங்கன்னு என்ன அர்த்தம் நிறைய உத்தியோசம் பண்ணுங்க அவருக்கு அதீத ஞானத்தை பூத்துங்கோ அவர் ஏற்றுக்கொள்வார்கள் அது தகுதி உடைய அவர்கள் அதாவது தலையில் தலைமையில் தீப்பிடித்து கொண்டவன் இப்படி நிறைய நாடி போகிறானோ இடையில் எந்த பொருளையும் விரும்புகிறதில்லையோ அப்படி போல் சம்சார சாகரத்தில் அடிபட்டவன் எப்படியாவது ஒரு அடைந்து ஞானம் அடையணும் என்று தீவிரமாக போவான் என்பது இலக்கணம் அப்படி போகிறவர்கள் நாலு தான் நாலு நாலு பேர்கள் அதே மாதிரி போவாங்க நாலு பேர்களும் ஆனால் அது கீழ்பட்டவர்கள் அப்படி போகிறதில்லை ஏதோவோ பார்ப்போம் கொஞ்சம் கஷ்டம் வரும்போது போகிறது கொஞ்சம் வயிறாக்கி வரதான் போகிறது அப்புறம் அங்கே இருக்க முடியாமல் வந்துடுறது முன்னே சொன்னதெல்லாம் அதுதான் அதெல்லாம் அதிகாரத்திற்கு இன்னும் வரல எல்கேஜி யூகேஜி அதெல்லாம் கால் அரை கிளாஸ் ஒன்றாம் கிளாஸ் இன்னும் வரல இதை ஒன்றாம் க்ளாஸ் வந்தவர்கள்தான் அது வரமாட்டாங்க அதாவது மந்திராக இருந்தாலும் கூட குரு எடுக்கிறத ஞானம் சொல்லப்பட்டிருக்கு அவர் எப்படி அன்னதன் சிசுவையன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தழுவை சன்னி திருத்தி உன்னதை பெருமை மாற்ற உபாயம் ஒன்று சொல்வேன் சொன்னது கேட்பாயாகி தருவன் தொலைவென்றார் ஆமை மீன் பறவை மூணு திஷ்ட் கொடுக்குறாங்க ஆமை முட்டைகளை ஒரு இடத்துல வச்சு போட்டு அது போய் நினைக்குமா நினைச்ச உடனே கும்பிடுமா அப்படி ஒரு மகிம்பிக்கும் அண்ணன் கொடுத்துருக்காரன் மீன் கரையில் முட்டையில் வச்சுருமா தூரம் போய் பார்க்குமா அது பாடப்பட்டவொடனே அது குஞ்சாயிருமா பறவை முட்டையில் வைக்கணுமா தன்னோட ரச்சிக்கை எல்லாம் போட்டு மூடி அடக்காக்குமா சூடு உண்டாக்கும் குஞ்சாயிடுமா அப்படி போல் அதிகாரிகளும் சில பேர் நினைத்த மாத்திரத்தை அவர் வந்துடும் ஆய் சங்கரர் தொடருக்கு வருடம் நினைச்சார் அவர் இது வந்த மாணி சிதான் மனத்தில் நினச்ச உடனே அவருக்கு வந்துடுச்சு செஸ் என்ன போதம் நோக்கம் அவர் கண்ணில் பார்த்தார் நோயெல்லாம் போய் அவர் அதிகாரி ஆகிட்டார் செஸ் அண்ணபோதத்தில் ரெண்டு அதிகாரியும் மந்த அதிகாரிகள் தான் அவர்களுக்கு அந்த ஞானம் வந்தது மற்ற அதிகாரிகள்லாம் மகாராத்துறை அது அது தீவிரம் வேதாஜி விடாமல் அதிகாரி கையில் சொல்ல அதிகாரின்னால் தீவிர அதிகாரிகள் தீவிர தீவிரம் அனுப்பி அது அடுத்த பாட்டில் வரும் இந்த அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கும் தத்துவ ஞானமாகிய கஞ்சியை ஊத்துங்கள் என்று கணத்துள்ளே நசியா வண்ணம் மிக பசித்தேன் என்று பதைக்கின்ற பதைப்பை தணிக்க வாரீரே அவர் காண்கின்ற தேகம் முதலிய உலகங்கள் அழிந்து போக போவதை கண்டு வைராக்கியமுற்று அழியாத முத்தியை விரும்பி வரும் பெய்களுக்கு கூழ் வழங்குங்கள் எனல் இதில் தீவிரம் தீவிர அதிகாரின்னு பேர் இந்த வேதாண் சுடாமண்ணில் கையில் சொன்ன கையில் பாட்டு அது தீவிர அதிகாரி வேதாண் சுடாமண்ணில் அந்த மாதிரி அதிகாரி சொல்கிறது சாஸ்திரத்தில் தீவிர அதிகாரி சொல்லுவாங்க சாஸ்திரம் அது மந்தருக்கும் பொருந்தும் என்று பிறகு வன் எனக்கு வந்தவாறென்கொள் நசிப்பதேவரானவாய்ந்தரங்கொண்டேகி ஆனான கல்வி அறிவடக்கம் சமைமுதலான் சர்க்குணங்களுடைய ஊணார பணிந்தெழுந்து அருட்குருவே என் பாசத்தொழிவு தானாத்திரத்தால் சீடன் வினவு சீடன் வினவு சி விதிவத்துவ சன்னத்துவமா மன்றே அப்படின்னா நானார் இப்ப எனக்கு வந்தவாறு என் கோல் நசிப்பது எவரால் என ஆய்ந்து இப்படி சிந்திக்கூடிய அதிகாரத்தை என்ன வர்றதுன்னா தீவிரதன் பேர் அலர்வரம் கொண்டு போனால் சும்மா பாபுடங்கிறதுக்காக வலிமிக பூக்களுக்கு கொஞ்சம் பறிச்சுட்டு போகிறது இது சம்பிரதாயம் நோயாளிகள் குழந்தைகள் பெரியவர்கள் கோயில் இப்படிப்பட்ட இடங்களுக்கு போகும்போது கொண்டு போன் கையாடையாக சொல்லப்படுது முட்டமுட்டியாக கொண்டு வரதில்லை கையடக்கமும் அதாவது கொண்டு போகணும் ரசிப்பது எவரால அழகிரங்கொள் டேகி ஆனாத நற்கல்வி அறிவடக்கம் சமய முதலாம் நற்குணும் உடை சர்க்குரு அடைந்து எதிர்மன் அடிபட்ட சர்க்குருவையுடன் ஆனும் கூட்டி வைப்பார் ஊனார பணிந்தெழுந்து அன்பார் கரங்கள் குவித்தே உறவு அழுத்தி அருள்குருவே என் பாசத்தொழிவு தவனாம் எத்திரத்தால் என்னை வினவுதல் சீதன் விதி வத்திவாச அன்னத்துவன்றி அப்படிப்பட்ட அதிகாரி தன்மை உத்தம அதிகாரி அதாவது திருதரதிகாரி அப்படி எல்லாரும் போய் எல்லோரும் வந்துடுது இல்லை ஜென் அவங்களும் அபியாசம் பண்ணி வந்தது தான் பள்ளிக்கூடத்தில் படித்து அப்புறம் மேல்நிலை பொருள் எல்லாம் படித்து காலேஜுக்கு போகிறதோடைய எடுத்தவுடனே பையனும் காலேஜுக்கு போக முடியாது அவசியமாட்டாங்க படிக்க முடியாது எல்லாம் போகணும் அப்போ எத்தனை வருஷம் படிக்கணும் பன்னெண்டு வருஷமா படிக்கணும் அப்போ தான் காலையில் சேர்த்துக்குவாங்க அப்புறம் போய் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இவ்வளோ கணக்கு இருக்குது அப்படி போல் முன் ஜென்மங்களில் இங்கே பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு ஜென்மமாவது பழகிருக்கணும் பழகினவங்கள்தான் அந்த அதிகாரத்தன் வருமே இல்லையா சும்மா ஒரு ஜென்ம இடத்துல வந்துருது இல்லை புத்திசேகர் அனந்த ஜென்மம் புண்ணியமன்றிதா ராஜசங்கர் பேசுகிறான் அனந்தங்கூட ஜென்மங்களில் நிசாமண்ணியை செஞ்சுருந்தால் தான் ஞானத்துக்கு தகுதியுடைய அதிகாரி ஆக முடியும் அப்படியே ஆக முடியாது அதனால தான் அத்வைத அதிகாரிகளாக வர்றதுனால் மிக குறைவு தான் அதுலேயும் மந்த அதிகாரி வர்றதே மிக குறைவு இருக்காங்க இல்லை ஆடம்பரமாக சொல்லிக்கிட்டு பாடம் சொல்லிக்கிட்டு பண வசூலிகள் இருக்காங்களோ அதில் அதிகாரி இருக்கு இல்லை அது ஒரு தொழில் எத்தனையோ தொழில் இருக்குது அரசியல்வாதிகள் மாதிரி சம்பாதிப்பு தொழில் அதாவது சம்பாதி தொழில் வச்சிக்கிறாங்க இப்படி அவ்வளோதானவையா அவருக்கு அதிகாரத்தன்மை கிடையாது அவர்கள் ஞானம் அடையத்துக்கு முயற்சியும் பண்ணுறது இல்லை அது சொல்ல போகிறார் அடிப்பட்ட ஆள் நிறையா இருக்காங்கன்னு அது இருக்குன்னு சொல்கிறார் பின்னால் ஆகவே இத்தகைய அதிகாரிகள் வந்தாக அவளும் அதாவது இங்கே இது நடக்கிற விஷயம் சுருமானு சாமில் ஆசிரமம் தத்துவ தலைமையில் ஆசிரமம் நடக்குது அந்த இடத்துல அடியார்கள்லாம் ஞானிகளாக இருக்காங்க அதுதான் தேவி வந்து தன்னுடைய பெயர் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவர்களை இருத்தி விசாரம் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கும் ஞானம் வந்ததாக சொல்லப்படுது அதன் பிறகு வந்த பெய்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க என்று சொல்லி இன்னும் இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம கருத்துக்கு மாறுபட்டவர்கள் கொடுங்க அடுத்த பாட்டத்தை வரப்போகுது இதை சொல்கிறார் இதன் பொருள் இந்த கணத்து உள்ளே நசித்தேன் இதே சில நேரத்திற்குள் அழிந்து போவேன் நசியாவண்ணம் நல்கும் அழியாதபடி அருள் புரியுங்கள் மிகப்பசித்தேன் மிகுந்த பசி உள்ளவனானேன் என்று பதைக்கின்ற என்பதாக துடிக்கின்ற பதைப்பை தணிக்க துடிப்பை மாற்றுவதற்கு வாரி கூழ் அவர்கள் ரொம்ப ஆர்வம் வர்றாங்க பத்தமாதிகாரிகள் அவர்களுக்கு இந்த தத்துவானத்தை போத பண்ணுங்க அல்ல தெரிஞ்சுக்கோட்டம் குள்ார்ப்பு குள் என்பது கருத்து ஆகவே ரெண்டு பாடல்களில் நாலு விதமான அதிகாரிகளுடைய பற்றி சொல்லி கொடித்தார் அடுத்த பாடத்தை வேறு எட்டு செய்து எட்டு குணத்தொழில் முத்தி வட்டத்திருக்க போமுத்தை வாய்ப்பை தனக்கும் பாரீரே மோட்சத்தை இந்த பாட்டு இது முதல் அதேத்திற்கு உடன்பாடு இல்லாத மற்றவர்களுக்கு ஒரு கால நம்மிடம் ஒருவரே அவர்களுக்கும் உபதேசுங்கள் என்பதாம் நாம போய் வழியாக உபதேசம் பண்ண வேண்டியதில்லை நாம் ஆசிரமம் தேடி யாராவது வருவார்கள் அவளுக்கு இந்த கூடை உணவு கொடுங்கள் அத்வைத ஞானத்தை போதியுங்கள் அர்த்தம் பல பேர்கள் வருவாங்க ஒரு ஆசிரமமான பிரபலமான ஆசிரம் இருந்தாக்கா பார்க்க வருவாங்க வரும்போது அவங்க கருத்து சொல்லுவாங்க நாங்கள் இந்த மாதிரி சேர்ந்தவங்க என் கொள்கை எதுன்னு சொல்லுவாங்க அப்படியா எங்கள் மாற்றி சேர்ந்து இப்படி அதி கருத்து எப்படி ஏன்னா அவனு சொல்லணும் அப்படி சொல்லும்போது ஒத்துக்கிட்டால் ஒத்துக்காட்டும் ஒத்துக்காட்டாக போடணும் சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்கிறாங்க அது அப்படித்தான் எல்லா ஆளுகளையும் வச்சுக்கணும் ஆக தன்னை நாடி வருவாயே ஆனால் இதே கருத்தை உதயம் செய்யுங்கள் என்றதை இது முதல் இந்த பாட்டு முதல் ஆரம்பிக்கிறார் இது முதல்ல சமணம் அர்த்தத்தை பற்றி சொல்கிறார் ஒரு சமனர் வந்ததாக அர்த்தம் பண்ணிக்கணும் அதன் பொருள் எட்டு கர்மம் எண்வித கர்மங்களின் அதாவது ஞான பரணியம் தரிணாவரணியம் வேதநியம் மோகநீயம் ஆயுஷ்யம் நாமம் கோத்திரம் அந்தராயம் இது எட்டு கர்மங்களா உங்களுக்கு முட்டு அறச் செய்து தடையின்றி செய்து எல்லாம் தடையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் எட்டு குணத்தோடு எழுவித குணங்களை பெற்று முடிவிழா இன்பம் அதாவது முடிவிழா அறிவு முடிவிழா காட்சி முடிவிழா வீரியம் முடிவிழா இன்பம் நாமமின்மை கோத்திரமின்மை ஆயுளின்மை அழிவிழா இயப் இயல்பு இதெல்லாம் அவர்களுக்கு எட்டு இந்த குணங்களாம் எழில் முத்தி வட்டத்து அழிய மோட்சமாய் ஸ்தானத்தை இப்படி பெற்றவர்கள் தான் மு முத்தி அழிந்தாலும் சொல்லப்படும் ஆங்க மதத்தில் இருக்கப்போம் அழைய செல்கின்ற ஊத்தை வாய் அழுக்குவாயுடைய பெய்தெனக்கும் வாரி சமணப்பெய்க்கும் கூழழியுங்கள் ஏன் அழுக்குவாயுன்னு சொல்கிறாருன்னா இதெல்லாம் அதுவரி உடன்பாடு இல்லாத கொள்கைகள் அதனால் அவர்களும் அது கொடுங்க அதேபதி விளக்கம் சொல்லுங்க புரிஞ்சா புரியும் புரியாட்டை கரு தங்கிய மாதி உள்ள பொ உணராதே பளிதம் பணவெய்க்கும் பாரீரே அவதாரியை பூர்வயமாச்சி வரை கோரல் ஜெய்மினி மதத்தில் பூர்வஹிசா பேரமிசா அவர்கள் கர்மகாண்ட பிரதானம் வைத்து கொண்டு யக்கியாகர்மங்கள் செய்த அதே முத்தி கிடைக்கும் அதாவது சொர்க்கமே ஒரு முத்தின்னு சொல்கிறது சொர்க்கத்துக்கு போலாமல் முத்தி அதே தான் அவர்கள் வாதம் பண்ணுறதுண்டு அவர்களை பற்றி சொல்கிறார் இதன் பொருள் ஒளி தங்கிய ஞானத்தின் நிலைவேறாகிய மாமரையோதி சிறந்த வேதங்களை படித்து உள்ள பொருளை யதார்த்த வஸ்துவை உணராது அறியாதவர்களாய் பளித்தம் சுமந்த கழுதையாம் கற்பூரத்தை சுமக்கின்ற கர்த்தவம் போல் இருக்கின்ற பணவெய்க்கு வேதியர்களாகிய பூர்வ மீமாசகரான கூழ் வாரியில் வழங்குங்கள் அவர்கள் ஒரு கால் என்ன ஆசிரம் இருக்கு எட்டி பார்த்து வந்தாங்கன்னா அவர்கள் சொன்ன கேட்டால் அவங்களுக்கும் உபயோகம் பண்ணுங்க இந்த அத்தியத்தை சொல்லுங்கள் அவங்க ஏற்றிக்கிட்டாச்சு ஏற்றாவிட்டாலும் போட்டும் என்னவெல்லாம் கர்மகாண்டிகள் புண்ணியம் செய்தாக ஸ்வர்க்கத்துக்கு போகலாம் ஒரு மீண்டும் ஸ்வர்க்கத்தில் அனுபவித்த பிறகு சேஷம் மிச்சம் இருந்தால் இங்கேயும் பாவபாகிய அனுமதிக்கு பிறக்கலாம் மீண்டும் முன்னே தெரிஞ்சு அங்கே போகலாம் இப்படி அவர்களுடைய கொள்கை அதுதான் முத்தி அது தேர்வு என்ன இருக்குது என்று கேட்பவர்கள் அதாவது இந்த உலகம் சேர்த்தி அந்த எல்லா சத்தியமே கொள்கை உடையவர்கள் அது கர்மத்துக்கீடாக கிடைக்குது பெரியதுங்கிறது க கருத்தெல்லாம் சொல்கிறது இல்லை எஞ்ஞா கர்மம் செஞ்சால் சுகம் கிடைக்கும் மிக கொள்கை அவ்வளோதான் அந்த கழுதை கற்பூரத்தை போனாலும் கூட கற்பூரத்தின் விலையோ அதனுடைய மகிமையோ தெரியாது அப்படி போல் இவர்கள் வேதம் படிப்பார்கள் ஒழிய வேத தாற்புன்னு தெரிய மாட்டாள் இந்த குறுக்கள் எல்லாம் கேட்டவண்ண பொட்ட மன்னன்தான் சொல்லுவாங்க அர்த்தம் பார்த்தா எனக்கு மறந்தே போயிடும் அர்த்தமெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு போகிறது தான் டேபர் கார்டு மாதிரி அப்படிம்மா கூட சொல்லியிருக்காங்க அஸ்தமெல்லாம் தெரியாது எங்களுக்கு அப்படிம்மா அப்படி உள்ளவர்கள் ஒரு கால் வருவேனால் பக்குவிலாக இருந்தால் சொல்லுங்கள் ஏற்றிக்கிட்டு போனோம் ஏற்றிக்காட்டு போட்டோம் என்று அவர்களுக்கும் இந்த பாட்டில் சொல்லலாம் படித்து முறைகள் பொருள் படித்தே பையனில் ஏட்டி பாராதே வலித்த கிளி போல் வருமாயா வாத பேருகை மாயாவாதியின் இலக்கணம் கூறல் மரைகள் படித்து படைத்துதாந்தங்களை கற்றவர்களாயும் பொருள் படைத்து அர்த்தம் அறியா அறிந்தவர்களாயிருந்தும் பயனில் அதன் பிரியோஜனத்தில் எட்டி பாராதே சிறிதும் வடித்த மற்றவர்கள் ரசிக்கச் செய்யும் கிளிப்பிள்ளையைப் போன்று ஒரு மாயாவாத பேய்க்கும் வாரி வாரான் என்ற மாயாவாதிகள் ஆகிய பேய்களுக்கும் கூழ் வழங்குங்கள் இப்படிப்பட்டவர்கள் சில பேர் வரலாம் வேதா நல்லா படிச்சிருப்பாங்க ஒரு பாடம் சொல்லுவாங்க தன் அனுபவத்துக்கு முயற்சியாக பண்ணுறதில்லை அது வேதான் சொல்றாங்க மகாரணத்தோடு சொல்கிற வேதவாகம சாத்திர புராணங்கள் விளங்கவே கட்டுணர்ந்தவற்றை தீதர விவர்க்கும் தெளிவுற ஓதி செப்பியவன் நெறிய அதனில் சாதகமில்லாத குருவினை ஒருவன் தான் அடைந்த ஆனந்தம் வினவள் ஏதமாங் கழுதை தன்னை குங்குமத்தின் இயல்பு கேட்டிடுதல் வேதவாகம சாத்திர புராணங்கள் விளங்கவே கற்றுவந்தனர் நல்லா படிச்சிருக்கான் சமஸ்கிருதத்திலையும் சொல்லுவாங்க இங்கிலீஷிலையும் சொல்லுவாங்க நல்லா சொ சொல்றது உண்டு மக்கள் அப்படியே மயங்குவாங்க பெரிய படிப்பாளிகள் போகிற உலகத்தில் யாருக்கு அங்கே அப்படியே மயங்குவாங்க தச்சு நிறையா கொடுப்பாங்க பணக்காராகணும் இலங்கவே கட்டுரை எவருக்கும் தீதரை எவருக்கும் ஓதி பொழுது இல்லாமல் சொல்லுவாங்க செப்பிய அன்னறியல் சாதமில்லாதவர் மட்டும் செய்ய மாட்டேன் மேக்கு நேக்கில் அடி ஊருக்கு வந்தாசு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க என்ன ஏதமான் கழுது தானே குங்குமத்தை இயல்பு கேட்டு வந்து போடணுன்றான் குற்றம் புரிந்த கழுதை குங்குமம் சுமந்து போகுது ஏ கழுது என்ன விலை என்ன இடை சரக்கு என்ன மேலே அவருக்கு இருக்குது அப்படி கேட்டால் சொல்லுமா பின்னாருந்தான் உதச்சிட்டு போயிடும் முன்னேறத பிடிச்சுக்கலாம் அப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்காங்கன்னு சொல்கிறார் அவர்கிட்ட போய் நாம் புதிய கேட்டுக்கலாமா கேட்டக்கூடாது என்று மகாராஜா அது போகலைன்னா அந்த பாட்டில் சொல்லப்படுது